அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குறட்பாக்களை நாம் வரிசைப்படுத்தி ஒரு முறையிலே சிந்தித்து வருகிறோம் அறிவு மனநலம் சொல்நலம் உடல் நலம் ஆகியவற்றை நிறைவு செய்த நாம் இப்பொழுது உறவு நலம் என்கின்ற தலைப்பிலே இல்லறவியலிலே இருக்கக்கூடிய குரட்பாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் இல்வாழ்க்கையினுடைய செயல் இவற்றை இல்வாழ்க்கை அதிகாரத்தின் வாயிலாக பார்த்து தெரிந்து கொண்டோம் இப்பொழுது நாம் வாழ்க்கை துணை நலம் என்கிற தலைப்பிலே பிறகு சொல்லப்பட்டிருக்கிற குரட்பாக்களை எல்லாம் படித்து ஓரளவு நாம் பொருள் தெரிந்து கொண்டோம் அதை நிறைவு செய்திருக்கிறோம் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு என்று வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தின் கடைசி குரலில் இந்த அதிகாரத்திற்கு இப்பொழுது நாம் படிக்கப் போகின்ற மக்கட்பேர் அதிகாரத்திற்கு தோற்றுவாய் அதாவது இந்த அதிகாரத்துக்கான விஷயத்தை அங்கே சொல்லிவிட்டார் திருவள்ளுவெருமான் பரிமேலழகருடைய முகவரியை இந்த அதிகாரத்துக்கு பார்க்கலாம் புதல்வரை பெறுதல் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார் அவர் பரிமேலழகர் சொல்லுகிறார் அகுதாவது இரு பிறப்பாளர் மூவரானும் இயல்பாக இருக்கப்படும் கடன் மூன்ற நுள் கடன் கேள்வியாலும் தேவர் கடன் வேள்வியாலும் தென்புலத்தார் கடன் புதல்வரை பெறுதலானும் அல்லது இருக்கப்படாமையின் அக்கடன் இருத்தற் பொருட்டு நன்மக்களை பெறுதல் அதிகார முறைமை மேலே பெறப்பட்டது வரிமேலழகருடைய உரை மிக வைதிகமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது அதாவது பிராமண கஷத்ரிய வைசியர்கள் அந்தனர் அரசர் வணிகர் இந்த மூன்று பேரும் அவர்களுக்கு மூன்று கடன் இருக்கிறதாம் ஒன்று ரி ரிஷி ரிணம் மற்றொன்று தேவர் ரிணம் இன்னொன்று பித்ருணம் ஆக முனிவர் கடன்கிறது இயல்பாக இருக்கப்படும் கடன் மூன்று கடன்ன கடமை மூன்றனுள் முனிவர் கடன் கேள்வியாலும் அதாவது நாம் நம்முடைய முன்னோர்களாகிய ரிஷிகளுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கடமையை தீர்க்க வேண்டுமென்றால் நாம் அவர்களால் அருளப்பட்ட சாஸ்திரங்களை படித்து அதன்படி வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கும் அந்த அறிவை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம்முடைய முன்னோர்களாகிய ரிஷிகள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான நெறிகளை வகுத்து கொடுத்த ரிஷிகளிடமிருந்து நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது இப்படி ஒரு அழகான வாழ்க்கை முறை திட்டத்தை வகுத்து கொடுத்தவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் எப்படின்னா நாம் அதை பெற்று இருக்கிறோம் அந்த சாஸ்திரங்களை படித்து திருக்குறளை படித்து நாம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தியிருக்கிறோம் அதை தினந்தோறும் விடாமல் படிக்க வேண்டும் இல்லை என்றால் அது மறந்து போய்விடும் கேள்வின்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறது இங்கே வந்து கேள்வின்னா கல்வி கேள்வி ரெண்டும் சுவாத்தியாயம் சாஸ்திரங்களை படித்து இன்னொருத்தருக்கு சொல்கிறது நாம் வாழ்ந்து கொண்டு சொல்லணும் சாஸ்திரத்தை படித்து அதன்படி வாழ்ந்து அதை மற்றவங்களுக்கு வழங்கும் இது முனிவர் கடன் இதை பரிமேலழகர் சொல்லியிருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய வேள்விகள் தினந்தோறும் செய்ய வேண்டிய அக்னிகோத்திரம் என்று சொல்லப்படுவது அந்தனர் அரசர் வணிகர் மூழுவருக்கும் இது இருக்கிறது ஆகையினால் அதனால் அந்த கடன் தீர்கிறது ஏன்னால் தேவர்கள் இப்பொழுது இவ்வளவு அரிய உலகை வழங்கி இருக்கிறார்கள் நம்முடைய கண்கள் காதுகள் உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் அவர்கள் அருள் புரிகிறார்கள் என்பது நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கை எனவே அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக வேள்விகள் செய்வது நம்முடைய பித்திருக்கள் முன்னோர்கள் நம்முடைய வம்சத்திலே வந்த முன்னோர்களுக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம் அவர்கள் நம்மை அறவழியிலே திருமணம் செய்து நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தார்களோ அதையே நாமும் செய்து அடுத்த தலைமுறையை கற்பிக்க வேண்டும் வாழ்வாங்க ஏன்னா பிரபஞ்சத்தில் படைப்பு என்பது இருக்கிறது ஆகவே இல்வாழ்க்கை என்பது இறைவனுடைய படைப்பு தொழிலுக்கு அற வழியிலே அமைகிறது என்பது ஒரு விதமான சிந்திக்கப்படுகின்ற ஒரு விஷயம்